வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டு வார்சா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு உக்ரைனில் ஒட்டேசா நகரில் விண்கல் ஒன்று விழுந்தது ஆயிரத்தி ஆண்டு முதலாம் பால்கன் போரின் போது செர்பிய இராணுவம் பிட்டோலா என்ற இடத்தை கைப்பற்றியது இதன் மூலம் மேக்கடோனியா ஐந்து நூற்றாண்டுகளாக ஓட்டமோன் பேரரசில் இருந்த மேக்கடோனியா பிரதேசம் விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பிரேசில் கால்பந்து வீரர் ஃபீலே தனது ஆயிரமாவது கோலை அடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு எகிப்து அதிபர் அன்வர் சதாத் அமைதி பேச்சுக்களுக்காக இஸ்ரேல் சென்றடைந்தார் இஸ்ரேல் சென்ற முதல் அரபு தலைவர் இவரே ஆயிரத்தி ஆண்டு மெக்சிகோ நகரில் எண்ணெய் சேமிப்பு தளங்களில் ஏற்பட்ட பெரும் வெடிப்புகளினால் ஏற்பட்ட தீ சிக்கி ஐநூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரேகன் மற்றும் சோவியத் அதிபர் மிக்கேல் கார்பச்சேவ் இருவரும் ஜெனீவாவில் முதன்முறையாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பல்லோ பனிரெண்டு விண்கலத்தில் சென்ற சார்லஸ் கொன்ராட் மற்றும் அலன் பீன் ஆகியோர் சந்திரனில் இறங்கி நடந்த மூன்றாவது மற்றும் நான்காவது மனிதர்கள் என்ற பெருமையை பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனா தனது முதலாவது ஷென்சூ ஒன்று விண்கலத்தை விண்ணுக்கு ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜேம்ஸ் கார்ஃபீல்டு அமெரிக்காவின் இருபதாவது அதிபர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான்சிராணி ஜான்சி பேரரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மு திருச்செல்வம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பீட்டர் ட்ரக்கர் ஆஸ்திரிய அமெரிக்க கல்வியாளர் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராமகிருஷ்ண ராணாடே இந்திய சுதந்திர போராட்ட செயல்பாட்டாளர் சீர்திருத்தவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திரா காந்தி இந்தியாவின் மூன்றாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா இந்திய மார்க்சிய புலமையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சலில் சௌத்ரி இந்திய இயக்குநர் இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய மற்போர் வீரர் நடிகர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அரவிந்த் பட்நாகர் இந்திய வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ் எம் கார்மேகம் இலங்கை மலையக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஜீனதமன் இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு விவேக் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சக்கீலா இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுஸ்மிதா சென் இவரும் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அருண் தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாக் டோர்சி அமெரிக்க தொழிலதிபர் ட்விட்டரை ஆரம்பித்தவர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்வேதா மோகன் இந்திய திரைப்பட பின்னணி பாடகி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் ஷா ஆலம் இந்தியாவின் பதினாறாவது முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் அசோகன் தமிழக திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எம் என் நம்பியார் தென்னிந்திய திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பேசில் டி ஓலிவேரா தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் இந்நாளின் சிறப்புகள் மாலி குடியரசின் விடுதலை தினம் உலக ஆண்கள் தினம் இன்று உலக கழிவறை நாள் உலக குடி குடியுரிமையாளர்கள் தினம் இன்று